ओं प्रपन्न पारिजाताय तोत्रेत्रकानुद्रा कृष्णा गीतामृतदुहे नम यत्य कौंतेय पुष्य विपश्चि इंद्रिया प्रमाथनी हरि प्रसंबन भगवान्नी प्रज्ञन आगव गुरमुखान இந்திரிய நிக்கிரகத்தின் மூலம் நன்கு பாதுகாக்கணும்னு சொல்றார் அதை எச்சரிக்கை பண்றாருங்க அறுபதாவது ஸ்லோகத்துல இது ரொம்ப அவசியம்ங்கிறத திரும்பவும் வற்புறுத்தி சொல்றார் விபஷ்டிதா எதத்தா புருஷஸ்ய ஹே கௌந்தேய அர்ஜுனா விப்டிதா விபஷ்டிதான்னு நன்றாக சாஸ்திரம் படிச்சிருக்கிற ஞானி முயற்சி பண்றான் புருஷஸ்ய விபஷ்டிதா எதத்தஹா புருஷஸ்ய நன்கு ஞானத்தோடு முயற்சி பண்ணுகிற மனிதனுடைய இந்திரியாணி இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணுகிறதுனா பிரமாத்தீனி ரொம்ப கடையிறதான் எதை கடையிறது மனஹா பிரமாத்தீனி பிரமாதீனி இந்திரியாணி பரந்தீன்னு படிக்கணும் அதாவது மனச போட்டு கடையக்கூடிய தன்மை உடையது மண்மதன் சொல்றோம் இல்லையா மன்மதன்கிறது வந்து மனச கடையிறவன் அர்த்தம் ஆசைக்கு அப்படி அர்த்தம் ஆனா இங்க பிரமாதீனி இந்திரியாணினா பிரமதன சீலானி இந்திரியாணி நன்றா திரும்ப திரும்ப மனச போட்டு கடைஞ்சி எப்படியாவது வெளியில் எழுத்துன்னு போயிடும் நல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கிறவன் ரொம்ப முயற்சி பண்றான் அப்பேற்பட்ட மனிதனுடைய இந்திரியங்களும் சாதாரணமானது எச்சரிக்கை பண்றார் பகவான் ஜாக்கிரதையா இருக்கணும் ஞானி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சத்தின்னு தேவி மகாத்மம் சொல்றது ஞானி நாம் சேத்தாம்சி அப்பி அறிவாளியுடைய புத்திய கூட இழுத்து பலாதாக்கிருஷ்ய மகாமாயா மோகாய பிரயச்சதி மோகாய அவனுக்கும் மோகம் வந்துடும் பிரயட்சத்தின்னு எச்சரிக்கை பண்ணிருக்கு தேவி மகாத்மத்துல சொல்லியிருக்கு அதனால அம்பாள் நீ பக்தியோட இருக்கணும் இல்லா நீ இந்த மாயிர சிக்கி நுடுவேதான் பிரமதனம் ரொம்ப ரொம்ப கடைஞ்சு எடுத்து இழுக்கும் பிரசபம் ஹரந்தி இந்த மனச பிரசபம்னா என்ன வலுக்கட்டாயமா ஹரந்தி இழுத்துண்டு போயிடும் அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் பார்ப்பான் அகத்துளே பார்ப்பசு ஐந்துள மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து தெரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமே பார்ப்பான் அகத்துளே என்ன அர்த்தம் இந்த ஜீவாத்மா இந்த மனசுல பால் ஐந்துளன்னா அறிவை கொடுக்கிற ஐந்து இந்திரியங்கள் இருக்கின்றன மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன இதை மேய்க்கிறதுக்கு ஆள் இல்ல அது வேற வெறி பிடிச்சி அலையறுது மெய்ப்பாரும் உண்டாய் நம்ம அதை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சு அதோட வெறியும் அடங்கினால் வெறியும் அடங்கினால் மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமே இந்த ஜீவாத்மா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சும் ஞானத்துக்கு உதவியா இருக்கும்னு அர்த்தம் அது திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி இங்கே அதை புரிஞ்சுக்கணும் மனஹா பிரசபம் ஹரந்தி வலுக்கட்டாயமா இழுத்துடும் ஆகையினால் என்னன்னா தேர்ஃபோர் கேர்ஃபுல்லா இரு ஜாகிரதையா இரு அப்ரமத்தோபவ அப்ரமத்தேன வேத்தவ்யம் என்று உபனிஷத் சொல்ற மாதிரி பகவான் எச்சரிக்கை பண்ற இந்த அறுபதா ஸ்லோகத்தில் இந்திரிய நிகிரக விஷயத்தில் எப்பேற்பட்ட அறிவாளியும் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் என்பது கருத்து புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்றார் நாளைக்கு தொடர்ந்து அதைப்போம் இந்திரியாணி பிரமாத்தீனி ஹரந்தி பிரசபம் மனஹ அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய